நாமது வானொலியின் சென்னையிலிருந்து நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று புகுக் சாங் மூன்று ஏவுகணை சமீபத்தில் வடகொரியா நாட்டால் சோதனை செய்யப்பட்டது இரண்டு சர்வதேச நாணய நிதியத்தில் இந்தியாவின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் சுர்ஜித் எஸ் பலா மூன்று சமீபத்தில் ஸ்வச்ச்தா தூதர் விருது சச்சின் டெண்டுல்கருக்கு வழங்கப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பின் எந்த பதிப்பு ரஷ்யாவில் தொடங்கியது இரண்டு உலக விலங்குகள் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது மூன்று சீன இந்திய எல்லையில் எந்த அமைப்பு கட்ட பிளாஸ்டிக்கை பயன்படுத்த நன்றி மீண்டும் சந்திப்போம்